வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனம் முடிவு செய்வதில் தயக்கம் காட்டுவது காலத்தை களவாடுவது ஆகும் ஆம் முடிவு செய்வதில் தயக்கம் காட்டுவது காலத்தை களவாடுவது ஆகும் என்கிறார் எட்வர்ட் நன்றி வணக்கம்